டியே இளவஞ்சி கும்பே என குவம்பே பழுத்தபடியே மறையின் பரிமடமே பனிமால் இமயப்பிடீயே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறநிங்கினே பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே